श्री गुरु करुणा श्री गुरुभ्यो अपार चंद्रशेखर नाम ஸ்ரீருபியோ நம அபார்கருணாசி धर्मंगले சாந்தூபம் ஸ்ரீச்சிரேரம் பிரணமான்வகம் நாருத்தலே வசியமலும் அகலேஷ்ராமம் பணோஜனம் பெண்டதானம்யிகள் மூன்றுக்கும் பிரதான பேர் இந்த மூன்று பிரதானங்களுடைய விசேஷங்களை மேற்கொண்டு வேணும் நமக்கு காண்பிக்கிறது முதல்ல நம்முடைய பித்திருக்கள் அப்படின்னா பிதலோகத்தை அடைஞ்சவா அத்தனை பேரும் பிதற்கள் அப்படின்னு நாம் பொதுவாக புரிஞ்சின்றிருக்கோம் ஆனால் அதில் ஒரு விபாகம் இருக்கு ஒரு பிரிவு இருக்குது என்னென்னா மூன்று விதமாக பிதற்கள் இருக்கா அந்த மூன்று விதமான பிதற்களுக்கும் என்ன பெயர்கள்னா முதல்ல சோம்பித்திருமான் அப்படின்னு ஒரு பிரிவு பித்தரோ பரிகிஷதான்னு ஒரு பிரிவு பிதரோக்னிஷ்வாத்தாகனு ஒரு பிரிவு இந்த மூன்று விபாகங்களும் வித்தியாசப்படுறதுக்கு என்ன காரணம்னா நம்மகிட்ட உள்ள அக்னிதான் காரணம் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது முதல் பிரிவுக்கு சோமஹ்பித்ருமான் அப்படின்னு பேர் இந்த சோம பித்ருமான்ங்கிற பிரிவில் உள்ள பித்திருக்கள் எப்படின்னா பிதலோகத்தை நோக்கி போயின்னு இருக்கிறவா அல்லது தான் செய்த புண்ணிய பாபங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறவா இவர்களுக்கெல்லாம் சோமஹ்பித்ருமான் அப்படின்னு பேர் அதாவது நாம் நம்முடைய தேகத்தை நமக்குன்னு உள்ள அக்னியில் கொடுக்குறோம் அந்த அக்னிக்கு தகுந்தால் போல் நமக்கு பேர் ஏற்படுறது ரெண்டாவது பிரிவுக்கு பிதரோ பரிகிஷதான்னு ரெண்டாவது பிரிவு அந்த பிரிவை பற்றி வேதம் சொல்கிற பொழுது ஏ வெஜ்வானஹா தே பிதரோ பரிகிஷதா சோமயாகம் பண்ணி அந்த சோமயாகம் பண்ணின அக்னி அதுக்கு த்ரேதா அக்னின்னு பேர் அக்னிஹோத்திரம் பண்ணுறவர்கள் அந்த அக்னியின் மூலமாக பிதரலோகத்தை அடையிறவர்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவர்களுக்கு பிதரோ பரிகிஷதகான்னு பேர் அதாவது வேதம் சொல்கிற பொழுது ஸ்ரௌதாக்னுப்பிரவிஷ்டாக பரிகிஷதோ நாம் பிதரஹா அப்படின்னு வேதம் காட்டுறது ஸ்ரௌதா கக்னின்னு சொல்லக்கூடியதான அக்னிஹோத்திர அக்னியில் தேகத்தை சமர்ப்பணம் பண்ணி அந்த அக்னியின் மூலமாக பிதலோகத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு பிதரோ பரிகிஷதான பேர் மூன்றாவது பிரிவு பிதரகா அக்னிஸ்வார்த்தாகனு ஒரு பிரிவு ஏ வா அயஜ்வானோ கிரகமேதினா தேரோ அக்னிஸ்வாத்தாக அயஜ்வானா அப்படின்னா லௌகிகாதீனா அப்படின்னு பேர் அக்னிஹோத்திரானி இல்லாமல் லௌகிகமான அக்னியில தேகத்தை சமர்ப்பணம் அணிந்தவர்கள் அவர்களுக்கு பிதரோ பேர் இப்படி மூன்று விதமாக நம்முடைய பிதற்கள் அமைஞ்சிருக்கா அந்த மூன்று விதமான பிதர்களுக்கும் நாம் ஆகுதி கொடுக்குறோம் ஸ்ராத்தங்கள்ல ஹோமத்தை அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது சோமாய பிதிருபீதாயஸ்வதான அஜித்யா பிதுரேவாதி சோம அப்படி அவுபாசன அக்னியில் தேகத்தை கொடுத்து புண்ணிய பாபங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிற பிதற்கள் அல்லது பிதர்லோகத்தை நோக்கி போயின்னு இருக்கிற பித்தர்களுக்கு சோம பித்ரமானு பேர் அந்த பிதர்களை உத்தேசித்து முதல்ல ஹோமம் அந்த அக்னியானவர் அந்த பிதர்க்களை உத்தேசித்து அந்த ஆகுதிகளை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் நாம் எந்த அக்னியில் ஆகுதி கொடுக்குறோமோ அந்த அக்னியானவர் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் நஹி பிதா பிரமீயமான ஆஹேஷாம பீதஜி தீ அந்த பிதர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியாது இந்த ஹவிர் பாகத்தை அக்னியின் மூலமாகத்தான் கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும் ஏன்னா பிரமீயமானஹா அவர் காலமாயிட்டார் நம்முடைய பிதற்கள் காலமாயிட்டார் இந்த அக்னி இல்லைன்னா ஏஷ சோம பீதா அப்படின்னு சொன்னிருத்தனால இதுதான் உங்களுக்கான பாகம் எடுத்துக்கோங்கோன்னு சொன்னதுனாலேயே பிதற்களால் எடுத்துக்க முடியாது அந்த அக்னியில் ஆஹூதியை கொடுத்தால்தான் பிதர்களுக்கு அது போய் சேரும் இந்திரம் வீ சோம பீதா இந்திரமேவ சோம பீதமவர் தே அப்படி அந்த சோம பித்ரமான்கிற பித்தற்களை உத்தேசித்து நாம் அந்த ஆகூத்திகளை கொடுக்கறதுனாலே இந்திரியங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் இந்திரியங்கள்னால் நம்முடைய தேகத்தில் உள்ள அங்கங்கள் கர்மேந்திரியம் ஜானேந்திரியம்னு சொல்கிறோம் அந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவா பிதற்கள் அந்த பிதற்கள் நமக்கு தேக ஆரோக்கியம் இந்திரிய ஆரோக்கியங்களை பிதற்கள் நமக்கு கொடுக்குறா இந்த ஹோமம் பண்ணுறதுனாலே தேனே இந்தாம் அபியஷ்ணுதே அப்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் இன்னொரு பெரிய அனுகிரகம் பண்ணுறா பிதற்கள் என்னென்னா எந்த ஒரு வஸ்துக்களையும் ஒரு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை பார்த்தால் அதற்கப்புறம் அழுத்து போய்டும் ஆனால் பத்னி இருக்காலே பத்னியை எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு அலுப்பு வர்றதில்லை காரணம் என்னென்னா பிதற்களுடைய அனுகிரகம் பிதற்களுக்கு நாம் சரியானபடி இந்த ஹோமத்தை பண்ணி பண்ணினால்தான் எத்தனை தடவை பார்த்தாலும் பத்னி விஷயத்தில் அலுப்பு வராது பத்னி நம்மள்கிட்ட பிரியமாக இருப்பாள் இந்த ஹோமங்கள்லாம் சரியான முறையில் பண்ணலைன்னா ரெண்டு தடவை பிரியமாக இருப்பாள் மூணாவது தடவை போனால் அப்பிரியம் வந்துவிடும் தம்பதிகளுக்குள்ள கலகங்கள் வந்துடும் தம்பதிகளுக்கு கல்யாணம் பண்ணுறோம்னா தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்போதானே குடும்பம் நல்லா நடக்கும் அதற்கு இந்த பித்தர்களுடைய அனுகிரகம்ங்கிறது ரொம்ப தேவை இந்த நாளில் குழந்தைகளுடைய ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறா பித்திருதோஷம்னு இருக்குன்னு சர்வசாதாரணமாக வந்துடுச்சு அதோடையே நாம் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணினால் தம்பதிகளுக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் போய்டும் இந்த ஸ்ராத்தங்கள்லாம் ஹோமம் பண்ணி பண்ணிவிட்டால் இந்த கல்யாணம் பண்ணி தம்பதிகள் சூக்கியமாக இருப்பாள் இந்த டைவஸுங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடும் ஏதத்வை பிரம்மணம் புறா வாஜஸ்ரவசா பிதாமக்ரன் இவ்வளோ தூரம் பித்தர்களை அனுகிரகம் பண்ணுறாங்கிறதெல்லாம் அனுபவித்து பார்த்துத்தான் வாஜஸ்ரவாகங்கிற பேருடைய முதற்குண்டு மகர்ஷிகள் நமக்கு இதை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் தஸ்மாயே அப்யதா எ ஏவம் வேதா அபித்யாஞ்ணுதே அப்படின்னு நன்னாக தெரிஞ்சுட்டு இந்த ஸ்ராத்தத்தை இந்த ஹோமத்தை சரியான முறையில் நாம் செய்துடணும் அப்படி செய்தால் பத்திரியும் நம்மள்ட்ட எப்பொழுதும் பிரியமாக இருப்பா நாம் நமக்கும் பத்னி விஷயத்தில் ஒரு கலகமே ஏற்படாது தம்பதிகளுக்குள்ள அன்யோன்யம் ஏற்படும் எத்தனை தடவை பார்த்தாலும் அலுப்பு வராமல் இருக்கும் அக்னஜே கவி வியவாகநாய அப்படி இந்த சோம பித்ருமானு பித்தரோ இந்த மூன்று பிரிவுகள்லேயும் உள்ள பிதர்களுக்கு ஆகுத்திகளை கொடுத்துட்டு பிறகு நாம் எந்த அக்னியில் பிதர்களை உத்தேசித்து ஆகுத்தி கொடுக்குறோமோ அந்த அக்னிக்கான ஆகுதி அதற்கு சுஷ்ட கருத்துன்னு பேர் அந்த ஆகுதியை பண்ணி அந்த ஹோமத்தை முடிக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்